الحمد لله الحمد لله نحمده و نستعيله و نستطفره و نحمده و نتوكد عليه و نعود بالله من خطور أنفسنا و من خيات عمالنا من يهده الله فلا مضي لله و من يؤمنه فلا هادئ له خون الله خون الله الله رحمه لا شريك لا. واشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد باعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل لون سينتهي بالموت وانما تحصن اجرا في يوم القيامه ومن نجح لحان النار وادخل الجنه فقد فاز وما هيت الدنيا الا متاع القروب وقال النبي عليه الصلاه والسلام ان في الجنه ما لا عين رات ولا اذن سمعت ولا خطر على قلب بشر அவனுக்கு அனைத்து புகழும் முடித்த புகார் அல்லாஹுனால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனதினத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் கடைசியாக வருகை தந்து இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் கணக்கு ஏற்பட்டிருந்த எண்ணற்ற சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து என்று உயிரும் அவர்களை தொடர்ந்து கணேசிற்குரிய பெரியார்களே சகோதரர்களே எனது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரமதான் அல்லாத மற்ற காரங்களே விட கூடுதலாக ரமபாருடைய மாதத்தில் மாஷா நாம் நம்மால் முடிந்த ஏருமான பல வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் விருப்பமான நட்கருமங்களையும் சமூக சேவைகள் தான தர்மம் போன்ற இஃப்தார் போன்ற இன்னொரு என்ன நல்ல பணிகளையும் நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய இந்த செயல்கள் எதையும் இன்ஷா அல்லா அல்லா வீணாக்க மாட்டான் அதற்குரிய கூலிகளை நிச்சயமாக முழுமையாக தருவான் மனிதர்கள் உலகத்துல செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருக்கலாம் அது நல்லதோ கெட்டதோ தெரியதோ பெரியதோ அவைகள் அனைத்திற்கும் உரிய பிறவி கூலி அது மறுமை நாளில் கிடைக்கும் குரான் வா இல்லமா மனிதன் என்ன முயற்சி செய்தானோ அதையே தவிர அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை அவருடைய முயற்சி சியாமத்தினாலையில் காட்டப்படும் அதற்கு பின்னால் அதற்குரிய முழுமையான கூலிகள் அவருக்கு ஒரு நல்லதை செய்தாலும் அதையும் அவர் அங்கே கண்டு ஒரு கெடுதியை செய்தாலும் அதையும் அவர் அங்கே கண்டுகொள்வார் நாம் அடிக்கடி எழுதக்கூடிய ஆய் சொமையமத்தில் ஹயர அமல் மிஸ் காலதர் ரத்தின் ஷர்ர அணுவளவுக்கு நலவை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார் அதனுடைய பிரதிபலன் அணுவளவுக்கு பாவத்தை கெடுதியை தவறே செய்தாலும் அதையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லா கூறுகின்றார் உண்மையான கூலி இருக்கிறது அது மறுமையில மரணித்த பின்னால தான் கூலி நல்லது செய்திருந்தால் பாதுகாக்க வேண்டும் வேதனை அதாவது ஆனால் உலகத்துல ஆசிரியரா அவருக்கு எவ்வாறு அமையுமோ அதனுடைய சில அறிகுறிகளை உலகத்திலே இவர் கண்டுகொள்வார் நல்ல வேலைகளை செய்தால் அவருக்கு கிடைக்கிற நல்ல வெகுமதி வெற்றிகளுடைய சில அறிகுறிகளை உலகத்திலே கண்டுகொள்வார் உலகத்திலே கண்டுகொள்வார் அப்பா கூறுகிறான் எல்லா ஆத்மாவும் பொதுவாக கூறியிருக்கிறான் எல்லா ஆத்மாவும் மரணத்தில் வைத்தே தீரும் وَإِنَّمَا உங்களுடைய கூலிக்கைகள் முழுமையாக உங்களுக்கு உண்மையிலேயே யாரும் நரகத்தை உத்தும் தூரமாக்கப்பட்டு எவர் சொர்க்கத்திறன் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லா புகார் கூறுகின்றார் அதனால உலகத்துல நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் இன்ஷால்லா நம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் நல்ல முறையில மரணித்தோம் என்றால் நாம் நல்லவர்களுடன் நிலைப்பாட்டப்படுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவங்களுடன் குற்றங்களுடன் தவறுகளுடன் சோபா இல்லாமல் மரணித்து கெட்டவர்களாக மரணித்தோம் என்றால் கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் கெட்ட முறையில மரணம் ஏற்படும் கெட்ட முறையில மரணித்தால் கெட்டவர்களுடன் தான் எழுப்பாட்டப்படுவோம் அதனால உலகத்துல நல்லவர்களாக வாழ முயற்சிக்கும் முதலாவது நம்முடைய கொள்கை தொகை ஏகத்துவம் நம்பிக்கையை முழுமையாக அல்லாஹும் அல்லாஹு தான் உயர்வோ தாழ்வு வெற்றி தோல்வி இவைகள் அனைத்தையும் அல்லாஹான் செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹின் முழுமையான நம்பிக்கை வைப்பதுடன் அவனுடைய ஹபீர் சல்லாஹூ அலைஹல்ல அவர்கள் சொன்ன இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நம்முடைய நல்ல குணங்களையும் குடும்ப வாழ்க்கையையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி வழக்க வழக்கங்களையும் இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி அதே நிலையில் நாம் மரணித்தோம் என்றால் மரணிக்கின்ற நேரத்திலேயே நம்முடைய நடவுகளுக்குரிய கூலிகளை அதனுடைய அடையாளங்களே அல்லா காட்ட இதேrceilan Quran la koorandaan Allah innallatheena qaaloo rabbuna Allah thumma taqamo thanna zallu alayhimul malaaika Allah taqahu wa la tahzanoo fa abshiroo bil jannatil lati kuntum tu'ado Allah tan namude arppu endu oru oru sonnadod mattumallamal thumma taqamo வணக்கங்களையும்தனாக செய்கிறார் பாவத்தை முட்டு முடிவுமாக விடுகிறார் சிறவேல பாவம் நடந்தால் உடனுடைய சோபா செய்து அவர் மரணிக்க கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் அங்கே இறங்குவார்கள் வந்து சொல்வார்கள் அல்லா தகாஃபோ நீங்க மரணிக்க போகின்றீங்க உங்களுடைய மருமையில என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலை பயப்படாதீர்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய உடம்பை மக்கள் குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படவும் செய்யாதீங்க ஏதோ சுர்க்கத்துடைய கதவுகள் திறந்து அவர் ஆட்டப்பட்டு சொல்லப்படும் இந்த சுர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்க அல்ல தீக்கும் துன் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதுதான் அந்த வானவர்கள் மலத்து மலர்கள் சொல்வார்கள் நம் உலகத்திலேயும் உங்களுடன் சேர்ந்து உங்க நண்பர்களாகவே இருப்போம் ஆஃபிராவிலேயும் உங்களுடைய நண்பர்களாகவே இருப்போம் பிஹமா தஹே அன்புக்கும் அந்த ஆஃபிராவுல சொர்க்கத்துல நீங்க எதோ கேட்கிறீங்களோட அவைகள் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் எதை விரும்பி கேட்கின்றீர்களோ எதை நினைக்கின்றீர்களோ அதுவும் நீங்கள் கேட்கக்கூடியவைகளில் அனைத்தேடாக பெரிய பாக்கியம் மன்னிக்க கூடிய இரக்கமுள்ள அந்த அல்லாஹுடைய விருந்தாளிகளாக நீங்கள் முறைப்படி வாழல்ல கண்டதே காட்சி கொண்டதே போலம் தன்னுடைய மனுவீச்சைப்படி வாழ்கிறார் காவல்களையும் செய்கிறார் தப்புகளையும் செய்கிறார் ஹராமான முறையில சம்பாதிக்கிறார் ஹராமான முறையில செலவழிக்கிறார் அவர் மரணிக்க கூடிய நேரத்தில் இப்பொழுது என்ன கொஞ்சம் படித்து வச்சிருங்க என்னுடைய பணம் சதக்கா கொடுத்து நான் நல்லவர்களுடன் தெரிந்து விடுகிறேன் என்று செஞ்சுவார்கள் கதருவாறு அவரை பார்த்து சொல்லப்படும் ஒரு மனிதன் மருந்துக்கின்ற நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினாடி கூட பிற்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி அந்த பயங்கரத்துடன் அவருடைய வாங்கப்படும் இந்த நல்லவரும் மறந்து விடுவார் அந்த கெட்டவரும் மரணித்து விடுவார் நல்லவருடைய கபரை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவார் பாதுகாக்க மீண்டும் கெட்டவர்களுடைய கபர் நரகத்துடைய படுகூடியும் இரண்டாவது சூர் ஊதுகின்ற வரைக்கும் இதே நிலையில இருப்பாங்க அதற்கு பின்னால இரண்டாவது ஊதப்பட்டதற்கு பின்னால நல்லவர்களும் எழுந்தி வருவார்கள் வருவார்கள் அந்த நல்லவர்களை பற்றி கூறுகின்றான் அந்த பயங்கரமான திடுக்கிடக்கூடிய நாளுடைய எந்த பயங்கரமும் இவளை கவலையில் ஆழ்த்தாது மலக்கு மலக்குமார்கள் வந்திவர்களை வர வைப்பார்கள் என்று ஒரு ஆயத்திலே அல்லா கூறுகிறார் அவர்கள் எழும்பும் பொழுதே கை செய்துடன் இரண்டாவது சோர் ஊதப்பட்டு விட்டது என்றால் அவர்களுடைய மன்னரைகளிலிருந்து அவர்கள் விரும்புவார்கள் சொல்லிக் கொண்டவர்களாகவே விரும்புவார்கள் எப்பாத்தியது யாரு நமக்கு ஏற்பட்டே கை செய்த அந்த கவலையுடன் கைதி செய்தத்துடன் தான் அவர் அவருடைய கபலிருந்து எழுப்பப்பட்டு அவரு மஹருடைய மைதானத்திற்கு அழைத்து வரப்படுவார் ஆனால் இந்த சொர்க்கவாதி இருக்கிறாரே இவரை வரவேற்பதற்காக வெள்ளை ஒட்டகம் வந்து நிற்கும் அந்த வெள்ளை ஒட்டகத்திற்கு மேல தங்க விரிப்பு விரிக்கப்பட்டு உலகத்துல ஆண்களுக்கு தங்கம் ஹராம் ஆண்கள் தங்க மோதிரமோ தங்க செயல் போடலாம் வெள்ளி ஆளான ஒரே ஒரு மோதிரம் மாத்திரம் ஆண்கள் போடலாம் ஆனால் உலகத்துல ஹராமானதை அல்லாஹ் மறுமையில சொற்கத்துல ஹரால் ஆக்கி அந்த வெள்ளை ஒட்டகத்துல தங்க விரிப்பு விரிக்கப்பட்டு மலக்குமார்கள் அழைத்து செல்லப்படுவார் அதன் பயந்து அந்த நல்லடியார்கள் கூட்டம் கூட்டமாக சொருக்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள் அந்த சொருக்கத்திற்கு பக்கத்துல வந்து விட்டால் அந்த சோர்க்கத்துடைய கழுவகள் இவருக்காக அதிபதி சொல்லுவாங்க சாந்தி உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக நீங்க நம்ப மனமாலே மனமாக இந்த சுருக்கத்துல நிரந்தரமாக கண்டுபிடிங்கள் என்று ஐநூறுக்கு மேற்பட்ட மலக்குமார்கள் முதலாவது அணியில வந்து இவர்களை வர வைத்து இந்த சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள் அந்த சுவர்க்கத்துடைய பெரிய தலைவர்கள் வந்தவுடன் அந்த சுவர்க்கத்துடைய ஆகத்தி இப்பகுதியில் ஒரு மதம் உண்டிருக்கும் அந்த மரத்துடைய வேர் பகுதியிலிருந்து இரண்டு ஊற்று கண்கள் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு ஊற்றிலிருந்து அவர் நீர் அறிந்துவாறு அந்த நீரை குடித்தவுடன் அவருடைய வயிற்றிலே உள்ள எல்லா அசுத்தங்களும் கழுகி அதாவது கழுகப்பட்டு அவருடைய முழு உடலும் சுத்தமா இதுதான் குரான் அல்லா சூரகன் தான் ஷராபன் தகுரா அவர்களது சுத்தமான பானத்தை அல்லா புகட்டுவார் இரண்டாவது ஊற்றுக்கண்ணில் இருந்து அவர் குளிப்பாரு அவருடைய உடலுடைய வெளியில் எல்லா வகையான சுத்தங்களும் நீங்கி அவருடைய முகம் பல பலிக்க ஆரம்பிக்கும் அவருடைய தரும் அந்த நிலைமையில தான் அங்கே சில சிறுவர்கள் வருவார்கள் இளமே மாறாத சிறுவர்கள் குரான் அல்லா தூரகன் தான் தானும் இளமை மாறாத சில சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் சொல்லக்கூடிய அந்த பானங்களை எடுத்து வந்து அந்த இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றுவார்கள் வேறொரு ஆயுத கூறுகன் தான் தங்கத்தாலான மறவைகளும் தங்கத்தாலான சின்னங்களும் அவர்களை சுத்திக்கொண்டே இருக்கும் அங்கே இவர்களுடைய உள்ளம் எதை விரும்புகின்றதோ அதுவும் கிடைக்கும் அவர்களுடைய கண்கள் எதன் மூலம் குளிரமோ அவைகள் அனைத்தையும் அந்த பெரிய மறவை தட்டைகளில் அந்த சிறுவர்கள் இவர்களை பார்த்து பாடுவார்கள் நிரந்தர சுகத்துடன் இருங்கள் உங்களுக்கு இதற்கு பின்னால் நோய் வரவே வராது உங்களுக்கு வயோதிபம் வரவே வராது எத்தனை ஆயிரம் வருடம் கழிந்தாலும் ஆண்களும் அதே முப்பத்தி மூணு பெண்களும் கிட்டத்தட்ட அதே இருபத்தொரு வயதுல எத்தனை நூறு ஆயிரம் வருடங்கள் கழிந்தாலும் அவர்கள் வயோதிபத்தை அடையாததன் நிலையிட சுபான அவர்கள் அப்ப இந்த சிறுவர்கள் சொல்லுவார்கள் நிரந்தர வாலிபத்துடன் இளமையுடன் இருங்கள் உங்களுக்கு முதன் புதுமை நீங்கள் நிரந்தர இன்பத்துடன் இருங்கள் உங்களுக்கு துன்பம் என்று ஒன்று வராது இவைகள் அனைத்தையுடாக பெரியது நடக்கும் அந்த நீங்க நிரந்தர ஹயாத்துடன் இருங்கள் உங்களுக்கு பாடகர் டான்சர் மைக்கேல் ஜெக்சன் நூற்றி ஐம்பது வருடம் உலகத்துல மற்றவர்களே கூட கூடுதலாக வாழணும் எத்தனையோ மில்லிய செலவு அளித்தாரு ஆனா மற்றவர்களே விட முன்னால போய் சேர்ந்தாரு ஆனால் மறுமையில மௌத்தி என்று ஒன்று வராது நிரந்தரமான ஒன்று இல்லை இந்த கவிகளை பாடிக்கொண்டே அவர்கள் சோர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் சோர்க்கத்தை பற்றி எனக்கு செல்லும் அழைகிறது கட்டிடம் உலகத்துடைய பில்டிங்ஸை மாதிரி இல்லபீன தும்பின் தும்மின் சித்தா ஒரு விஷயங்கள் தங்கமாக இருக்கும் இன்னும் ஒரு செங்கல் வெள்ளியாக இருக்கும் அதனால முத்துக்கள் இருக்கும் உலகத்துல நாங்க தங்க பிஸ்கட்டையும் பார்க்கிறோம் ஒரு இன்ச்சி ரெண்டு இஞ்சி பிஸ்கட்டை தான் நாங்க கண்டிருப்போம் ஆனால் அங்க செங்கல்லே தங்கம் செங்கல் ஆக இருக்கும் அதற்கு இம்ரானிபின் ஹொசைன் அப்போ ஒரே உதயமாக வாங்குவோமா ரெண்டு பேரும் நபீரத்தில் விளக்கம் என்ன என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் முத்தால் ஆன மிகப்பெரிய ஒரு மாளிகையை அல்லா வைத்திருப்பார் அந்த மாளிகையில ஒவ்வொரு மாளிகையில எழுபது எழுபது பெரும் பெரும் கூடுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் எழுபது எழுபது அறைகள் இருக்கும் ஒவ்வொரு அறையில எழுபது எழுபது கத்திர்கள் எவ்வளவு கற்பனை உலகத்தில் ஆக கூட்ட கூட போனா ஒரு பெட்ரூம்ல மூணோ நாலோ கத்தி போடணும் ஆனால் அங்க ஒவ்வொரு அறைகளிலேயும் எழுபது எழுபது கட்டில் ஒவ்வொரு கட்டிலே எழுபது எழுபது வகையான விரிப்போ அந்த ஒவ்வொரு விரிப்பிலையும் பல நிறங்களை கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு அறையிலேயும் எழுபதற்கு மேற்பட்ட மறை எல்லா வகையான உணவுகளும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் எழுபது எழுபது அடிமை பெண்கள் இவர்களுக்கு சிறுமை செய்வதற்காக வேண்டி இருப்பார்கள் என்று சொன்னதோட மட்டுமல்ல சொன்ன அந்த அடன் என்ற சொல்கம் அது சிகப்பு இரக்கின ஒரு செங்கல் இருக்கும் பச்சை மரகலங்களால இன்னும் ஒரு செங்கல் இருக்கும் இதை அல்லாஹூ விசேஷமாக இந்த வடிவமைத்திருக்கிறான் இந்த அட்ன் என்ற சொர்க்க அங்க முழுக்க முழுக்க இன்பம் அனுபவிப்பது தான் உலக கொஞ்சம் சக்ரிபைஸ் பண்ணி தியாகம் செஞ்சு நம்முடைய நப்தை கட்டுப்படுத்தி அடக்கி ஹரமான வேலைகளை செய்யாமல் இருந்தால் அங்க முழுக்க முழுக்க இன்பம் தான் அங்கே பரதும் இல்ல வாஜிபும் இல்ல நோன்போ ஜாசோ ஹஜ்ஜோ தஸ்பீனையோ முல்லையிலோ தஹஜோ வித்தரோ குரான் உதவதோ ஒன்றுமே அதே மாதிரி ஹரமானல் ஒன்றுமில்ல அங்கே எல்லாமே ஹலால் மதுபானமும் ஹலால் அங்கே எல்லா வகையான் உலகத்துல ஹரமான அனைத்தும் சோருக்கவாதிகளுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த சோர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் அவர்கள் அனுபவிக்கிற இன்பங்களை பற்றி கூறுகின்றான் தோது ஓமா كثيرة لا ولا ممنوع وفرش முள் இழந்தை மரங்களுக்கு கீழாக மேலிருந்து கீழ் வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கும் வாழை மரங்களுக்கு தொடர்ந்து நிழல் ஒமாய் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க கூடிய ஊட்டு கண்கள் நீர் நீர் நிலைகள் எக்கச்சக்கமான பழங்கள் லாமு அந்த பழங்களை யாரும் தடை செய்ய மாட்டாங்களை பறிப்பதின் மூலமாக அது முடிந்து விடாது உலகத்துல சீசன் ஒரு காலத்துல மாம்பழம் ஒரு காலத்துல துவையம் ஒரு காலத்துல ரமுட்டம் சீசன் முடிஞ்ச அந்த பழங்கள் முடிந்து விடும் சொற்க முழு முன்னூத்தி நாளும் இல்ல வகையான பழங்கள் எல்லா வகையான மாமிசங்கள் எங்களுக்கு தேவையான எல்லா வகையான மெனுவில் உள்ள உணவு வகைகள் உலகத்துல நாங்க ரெஸ்டோரன்ட்டுக்கு போனோம்ல மெனு கார்ட பாக்கணும் அத படிக்கணும் அதற்கு பின்னால ஆர்டர் கொடுக்கணும் அது வந்து சேருவதற்கு வெயிட் பண்ணும் எதிர்பார்க்கணும் ஆசரால் அப்படி இல்ல சுரக்கத்துல அப்படி சில பறவைகளே வந்து எங்கள் அல்லாக்கா பார்த்து சொல்லும் இவர் சிலவேல் அதை கவனிக்காமல் இருந்து விட்டார் என்ற பறவை சொல்லும் போன தெரியுமா நான் நான் ஜென்னத்தில் பிரிதோஷிலிருந்து வருகிறேன் சல்சபில் என்ற ஊற்று கண்ணில் இருந்து தண்ணீர் குடித்துட்டு வந்திருக்கிறேன் அதில் என்ற சொர்க்கத்தை கடந்து வாறேன் அதற்கு பின்னால் இவர் விருப்பம்னு சொன்னா மறு கணமே இவர் எந்த அமைப்புல சாப்பிடுவனோ அதே அமைப்பட அது சமைக்கப்பட்டு அவருக்கு முன்னால் அவர்கள் நிற்கும் அவர் அதை பல வருடமாக சாப்பிடுவாரு சாப்பிட்டு முடித்த அந்த முட்களை வைத்தால் மீண்டும் வயிறு நிறைய நிறைய மாதிரி இருக்கும் எங்களால ஏலாது வாண்டி வந்துரும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார் மலத்துடைய தேவை இல்ல சிறுநீருடைய தேவை இல்ல எபோலும் மலம் கழிக்க மாட்டாங்க ஒலாய தகுப்பத்தும் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க மலம் கழிக்க மாட்டாங்க எச்சில் துப்ப மாட்டாங்க சளிகள் வராது அவங்க சாப்பிடுறது எல்லாம் வேறு அல்லது ஏப்பமாக வெளியாகும் அந்த ஏப்பம் கூட கஸ்தூரிட இருக்கும் என்று நம்பி அவர்கள் கூறுகிறார்கள் இப்பொழுது அந்த சூரா வாக்கியாவுடைய ஆயத்தில அந்த கூறுகின்றான் கசீராக உயர்ந்த படுக்கைகள் விரிப்புகள் அவருக்கு விரித்து வைக்கப்பட்டும் இன்ன அன்ஷா இன்ஷா அவர்களை நாம் புதிதாக அமைத்திருக்கிறோம் அவர்களை உருவாக்கினோம் என்றால் இதுவரைக்கும் எந்த ஆணுடைய கையும் அந்த ஹோருளின் பெண்மணிகளுடைய மேனியில் பட்டதே இல்லை அதான் நல்லா கூறுகந்தான் அவங்க பார்வையை தாழ்த்தியவர்களாக இருப்பாங்க அந்த பெண்ணை தூண்டியது தீண்டியது இல்ல அவங்களோட கைகள் கூட பட்டதே இல்ல இன்னு இன்ஷாஹா அவர்களை நாம் கண்ணிகளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் தன்னுடைய கணவன்மார்களுக்கு உலக கனாக பார்க்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒரு இரண்டு மூணு நாளைக்கு குளிக்காமல் புஷ்பண்ணாக இருந்தால் பக்கத்தில் உள்ளவர்களால் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வகையான துருவாடை வரும் பெண்மணிகளை அல்லாஹூ இயற்கையிலேயே அவர்களுடைய அதாவது அல்லது கிரேமோ பூச வேண்டிய தேவையே இல்ல இயற்கையிலேயே வாசனை திரவியம் அவர்களுடைய கால்கள் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் என்று சொல்லக்கூடிய குங்குமத்துடைய வாசனை முட்டுக்கால இருந்து இடுப்பு வரைக்கும் கஸ்தூரிடையிலிருந்து கழுத்து வரைக்கும் இருந்து அவர்களுடைய வைத்து அவர்களுடைய முகத்தை கூட அல்ல நாலு நிறங்களால சேர்த்து இணைத்து படைத்திருக்கிறான் வெள்ளை சிகப்பு மஞ்சள் இந்த நாலு நிறங்களை கொண்டு அவங்களோட முகம் கற்படை பண்ணி பாருங்களால அவர்களுடைய முகங்கள் படைக்கப்பட்டிருக்கும் எவ்வளவோ அழகான பெண்மணிகள் என்று சொன்னா அந்த ஹோருள்ளின் பெண்மணிகளில் ஒரு பெண்மணி துலகத்திற்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டாலும் சூ ஒி விடும் ஒளி முழு உலகத்திற்கும் அந்தமணிகளில் ஒரு பெண் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டி விட்டால் அவளுடைய அழகால அவளுடைய வெளிச்சத்தான சூரியனுடைய வெளிச்சமே மங்கிவிடும் என்றார்கள் நதிசல்லல்வாக அவர்கள் ஏழு கடலில் அந்த பெண்மணி நன்றி அவளுடைய தலையில் உள்ள ஒரே ஒரு முந்தானி துண்டு இருக்கிறேன் அது இந்த முழு உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்து உடமும் பொறுமதி வாய்ந்தது மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்படியான இன்பங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் சில மேல உள்ள பெண்மணிகளுக்கு யோசனை வரும் பெண்மணிகள் இப்படி அழகாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன யாரு தக்குவாவோட பயபக்தியோட இரையச்சோட பேட யார் உலகத்துல வாழ்ந்து எந்த பெண்மணிகள் மரணிக்கு அந்த நல்ல பெண்மணிகள் பெண்மணிகளுடைய தலைவிகளாக ராணிகளாக இருப்பாங்க இவங்கத்தான் கற்களை ஈடுவாங்க இவங்கத்தான் உத்தரவு போடுவாங்க அந்த ஹோரு பெண்மணிகளுக்கு நீங்க எப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக உலகத்துடைய பெண்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதையும் அரசூலி தள்ளோக சொல்லாம் இன்பம் அனுபவிக்கிறது தான் நபியோர்கள் சொன்னார்கள் அங்கேயும் ஷாப்பிங் இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சோர்க்கவாதிகள் ஷாப்பிங் செல்வார்கள் ஆனால் உன் அங்கே கொடுக்கல் வாங்கல் இல்லை என்றால் இங்கே மாதிரி சாமான வாங்கி பில் பண்ணி வாசனி வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய நினைத்தால் போதும் மறுசனமை எங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் பெண்கள் இருப்பார்கள் தேவையான ஆண்கள் ஆண்களையும் தேவையான பெண்கள் ஆண்களையும் தேவையான ஆண்கள் பெண்களையும் எடுக்கலாம் என்று நெருசல்ல அறைகள் சல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த ஷோப்பிங் வார நேரத்தில் ஒரு காற்று ஒன்று வீசும் தெற்கு திசையிலிருந்து ஒரு காற்று அந்த காற்று அவங்கள முகத்துல பட்டவுடன் அவர்களுடைய சொல்வார்கள் நீங்க வீட்டிலிருந்து போனதற்கு பின்னால் அவங்களோட அழகு இன்னும் அதிகமாகி விட்டது உங்களுடைய அழகை இன்னும் அல்ல அதிகரித்து விட்டான் என்று இந்த அளவுக்கு அழகுகள் கூடிக்கொண்டே செல்லும் ஒருமை வராது அங்கே பற்கள் விழாது முடிகள் அங்கே நிறைக்காது ஆண்களும் இதே விதத்தில் இருப்பார்கள் பெண்களும் இதே விதத்தில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு நாடு வகையான ஆறுகள் ஓடும் மற்றருள் ஜன்னத்தில் முத்தப்போம் அல்லாஹுவே பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது ஆசின் கெட்டு போகாத நீருடைய ஆறு ஆறு உலகத்துல ஒரு லிட்டர் பால பிரிட்ஜல வைக்காம வெளியில நாங்க சும்மா எடுத்து வச்சோம் மண்ட இரண்டாவது நாள் அதை கெட்டுடும் அங்கே பாலுடைய ஆறு ஓடும் அந்த பால் கெட்ட கூடாது குடிக்க குடிக்கூடியவர்களுக்கு மிக இன்பத்தை குடுக்கக்கூடிய ஓடும் உலகத்துடைய மதுவை குடித்தால் தான் தலை சுற்றி ஏற்படும் ஏற்படும் தனக்கு முன்னால் இருப்பது யாரென்றே விளங்காது தாயா மனைவியா சகோதரியா மனைவியா ஈராவா பாலா ஒன்றும் விளங்காது தள்ளாடுவாரு தடமாடுவாரு ஆனால் ஆசிராவுடைய மது ஏற்படாது அவருடைய புத்தியும் அல்லாஹூ சுன்தான் திறக்கிறான் அங்கே மதுவை அறிந்தோணுமா உலகத்தில நாங்கள் எங்களை ஆண்கள் இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளோம் அங்கே அழகான சோழலின் பெண்மணிகள் தேவையா உலகத்தில நாங்க நம்முடைய மனைவி அல்லாத வேற எந்த பெண்களுடனும் வகையான உறவையும் வைக்க கூடாது அங்கே நாங்க அந்த தங்க சத்துகள் தங்க சின்னங்கள் எங்களுக்கு பரிமாறப்பட வேண்டுமா உலகத்துல நாங்க எங்க ஹராத்தில நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம் அங்கே அலைஹு சலாத்துலாம் அவர்கள் இனிமையான குரலில் ஜபூர் வேதத்தை ஓதுவாங்க அதை நாங்க உலகத்துல மியூசிக்குகளிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும் ரொம்ப கவலை வாலிபர்கள் இன்னும் இசைக்கு பழகை மியூசிகாஸ் பண்ணுவேட் அடித்து கொண்டு அந்த மியூசிக்ல மூடிகி எடுக்கிறாங்க அல்ல பாதுகாக்கணும் யாரு இதுக்கு பழகுவாரோ அவருக்கு நிபாப்பு நயத்தனம் ஏற்படும் அவர்கள் இந்த அடிப்படையில சுவர்க்கத்துல எல்லா வகையான இன்பங்களையும் அவர்கள் சிதைத்து இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு நாள் வெந்திக்க நம்ம என்று அல்லாவுடைய குலத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வரும் நீங்க வாங்க நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் இப்பொழுது சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய எல்லா வகையான இன்பங்களையும் விட்டு விட்டு அந்த மைதானத்தை நோக்கி விரைந்து வருவார்கள் அல்லாஹுவர் சந்திக்கணும் அல்லாஹுடைய தரிசனம் கிடைக்கணும் அங்கே வந்து ஒன்று கூடியதற்கு பின்னால வானவர்களும் பறவைகளும் ஆகாயத்திலிருந்து பூக்களை தூவும் இன்றைக்கு சில விசேஷங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மலர்களை தூவாங்க அதுவே நான் கூடுவா கூடாது அநேகமானவைகள் கூடாது வீண் வரையம் நிச்சராப்பு பேரு புகழு ஆனால் மர்மைல அல்ல வானவர்களை வீட்டும் பரபைதிகளை வீட்டும் அவர்கள் பூக்களை தூவார்கள் அவர்கள் அந்த சில ஆயத்துக்களை ஓடுவார்கள் அதற்கு பின்னால் நம்முடைய தலைவர் ரசூல் சல்லாம் அவர்கள் ஓடுவார்கள் இந்த குரானை பல நூறு வருடம் அதற்கு பின்னால்தான் அல்லாஹ்வாதிகள் மலக்குமார்கள சொல்வான் எல்லா திரைகளையும் நீக்க விடுங்க அனைத்து திரைகளும் நீக்கப்பட்டதற்கு பின்னால முதலாவது அல்லாஹ் சொல்வான் சுவர்க்கவாதிகளை பார்த்து இறைவனான இறக்கம் உள்ள அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்லிவாதிகளை சொல்லுவாங்க யாருக்குமே கொடுக்காத இல்லை எல்லா வகையான நமக்கு தந்து விட்டால் நாம் ையும் தரப்போறேன் இருப்பாங்க யா அல்லா நீ அனைத்தையும் தந்துவிட்டான் வேற என்ன பேலன்ஸ் ஆக இருக்குது இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் அடைக்கும் பாதகோ அபதா என்னுடைய பொருத்தத்தை நான் இறக்கி வைக்க போகின்றேன் இதற்கு பின்னால் என்னாலும் நான் உங்களுடன் திருப்பியுடன் இருப்பேன் நான் உங்களுடன் கோப்பித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தரிசனத்தை கொடுப்பாங்க அல்லாஹ் கொடுப்பான் கூறுகிறார்கள் அந்த அல்லாஹுவை பார்த்த சந்தித்த பேசிய அந்த சந்தோஷத்துல சோத்தவாதிகள் பல லட்சம் வருஷங்களை அதிலேயே மேம்றந்து கழித்து விடுவார்கள் என்று அதற்கு நாம் கூறுகிறார்கள் நாம் சொன்னதெல்லாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் பண்படங்கு கூட்டுதலாக அதிகமாகத்தான் நமக்காக தயார் செய்து வைத்திருப்பான் அந்த பாக்கியங்களை அடையணும் உலகத்திராக கொஞ்சம் தியாகத்தோட வாழும் நேர காலத்திற்கு டைமுக்கு வீட்டுல பெண்மடிகள் சொல்லுவும் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு சென்று கொள்கைகளை செமா அத்துடன் தன்னுடைய வயது வந்த ஆண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு செமா அத்துடன் மஸ்ஜிதுக்கு சென்று சொல்லணும் நோம் பிடிக்கிறோம் ரமதானும் இன்றைக்கு நாம் இருபத்தி நாலாவது நொண்டை பிடித்திருக்குகின்றோம் இறக்கக்கூடிய நிரச்சரிக்குகின்றோம் எப்படி ரமதான்ல நாம் நம்முடைய கண்களை காதுகளை அந்த அவயவங்களை பாதுகாக்கணும் இதே மாதிரி கண் காது அந்த அவயவங்களை பாதுகாப்போம் சம்பாத்தியம் செய்வோம் சகலவிதமான தொழில்களையும் விட்டுவிடுவோம் எங்களுக்கு அனுமதி இல்லாத பார்க்க கூடாத பேசக்கூடாத பெண்களுடைய எல்லா வகையான சிறப்புகளையும் விட்டுவிட்டு கோபமாக அதே நிலையில நாங்க மரணித்தோம் இன்ஷா அல்ல எங்களுக்கு சொருக்கத்துடைய அந்த அடையாளங்கள் அபரில் வரும் அதற்கு பின்னால மறுமையில இப்பொழுது உங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட இந்த பாக்கியங்கள் நூற்றுக்கு ஆயிரம் உண்மை இதுல சந்தேகப்பட வேண்டிய இல்லை இவைகள் அனைத்தையும் அல்ல தயாரித்து வைத்திருக்குகள் அதை அடையோனு எப்படி ரமதான்ல சிரமப்பட்டு அமல்பாஜ் பாவத்தில் இருந்து விட்டு நல்ல காரியங்கள் அதே மாதிரி ரமதானுக்கு பின்னாலும் ரமபான்ல கிடைத்த பயிற்சியை பெற்று அதை ஒரு பாடமாக கருதி ரமதானுக்கு பின்னாடும் இதே முறையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்ல மனைவர்களுக்கும் செய்வானாக அல்லா எங்கள் எல்லோருடைய தாமொலை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் ஒன்றர்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் சென்ற தாமுலை மன்னிப்பாயாக இந்த மாதத்தில் யார் யார் எல்லாம் மன்னித்தாயோ நம் எல்லோரும்